அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து எஸ் சி மானுவேல் புத்தியே சகல சக்தியும் என்பது மனோன்மணியம் என்ற காப்பியத்தில் வரும் பொன்மொழி நாலேஜிஸ் பவர் என்று இதனை ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஒருவனுக்கு எதுவும் இல்லை ஆனால் அறிவு மட்டும் இருக்கிறது அவன் அந்த அறிவை கொண்டு எல்லா பொருட்களையும் பெற்றுக்கொள்வான் பெற்றதை பாதுகாக்கும் அறிவும் நல்ல வழியில் செலவிடும் அறிவும் அறிவுடையவனுக்கு உண்டு ஒருவேளை பெற்ற பொருளை இழக்க நேர்ந்தாலும் அதனை சம்பாதிக்கும் அறிவு இருப்பதால் அந்த இழப்புக்கு அவன் பயப்பட மாட்டான் ஆதலால் அறிவுடையார் எல்லா உடையார் என்பது உண்மை மன்னன் ஒருவன் போரில் தோற்றான் தன் நாடு நகர்களை இழந்தான் சுதந்திரத்தை இழந்தான் அனைத்தையும் இழந்து அடிமையாகி வென்ற மன்னவன் முன் நிறுத்தப்பட்டான் உன் தலை வெட்டப்படும் உன் கடைசி விருப்பம் யாது என்று வென்ற மன்னன் கேட்டான் தோற்றவன் ஒரு குவலை தண்ணீர் வேண்டும் என்றான் ஒரு கண்ணாடி குவலையில் தண்ணீர் தரப்பட்டது அதை வாங்கி தோற்றவன் குடிக்க தயங்கினான் ஏன் தயங்குகிறாய் என்று மன்னன் கேட்டான் மற்றவன் நான் இதை பருகும்போது உமது வீரர்கள் என்னை கொன்றுவிடுவார்களோ என்று தயங்குகிறேன் என்றான் வென்ற மன்னன் அஞ்சாதே நீ அந்த தண்ணீரை குடிக்கும் என் வீரர்கள் உன்னை கொல்ல மாட்டார்கள் என்று உறுதியளித்தான் தோற்றவன் உடனே அந்த கூவளை தண்ணீரை கீழே நழுவ விட்டான் கூவளை உடைந்தது தண்ணீர் தரையில் ஊறியது தோற்றவன் அரசே இந்த தண்ணீரை பருகும் தங்கள் வீரர்கள் என்னை வெட்ட என்று உறுதி அளித்துள்ளீர்கள் அந்த தண்ணீர் தரையில் ஊறிவிட்டது அதை எடுத்து தந்தால் நான் பருகுவேன் அதை பருகிய பிறகுதான் நீங்கள் என்னை வெட்டலாம் என்றான் ஆம் அந்த தோற்ற மன்னனுடைய அறிவுடைமையை அறிந்து வென்ற மன்னன் அவனை விடுதலை செய்து வென்ற நாட்டையும் கொடுத்தான் தோற்றவன் தன் அறிவுடைமையால் நாடு நகரம் விடுதலை உயிர் வாழ்வு ஆகியவற்றை பெற்றான் ஆம் அறிவுடையார் எல்லா உடையார் என்பது இதிலிருந்து விளங்குகிறது நாமும் நம்முடைய ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளிலும் நம்முடைய அறிவை வெளிப்படுத்துவோம் நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு சாதனையை பெறுவோம் நன்றி